தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமுண்டாவதாக நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அளவற்ற கிருபினாலே சென்ற வாரம் முழுமையிலும் காக்கப்பட்டு வரவிருந்த எல்லா ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் விபத்துகளுக்கும் நம்முடைய தேவனாகி கர்த்துடைய பலத்தகர நம்மை பாதுகாத்து இந்த வாரத்தின் முதல் நாளாகி இந்த மரபகிற்சி நம்முடைய தேவனாகி கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதி செய்து கொள்ளும்படியாக நம்ம எல்லாருக்கும் இந்த நல்ல கிருபை கிடைக்க பெற்றமைக்காக நம்முடைய தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அறிவு பெருத்து ஆராய்ச்சிகள் மலிந்து போகும் காலவருமே சொன்னது போல மனிதன் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து தன்னை உண்டாக்கின கடவுள் யார் என்று இன்னும் அறிந்து கொள்ள முடியாதபடி தங்களுக்கு தாங்களே கல்லினாலும் மண்ணினாலும் கடவுள்களை உண்டாக்கி கண்மூடித்தனமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே நம்மை உண்டாக்கின தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய மனக்கண்களை தேவன் திறந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையுள்ள ஆராதனை செய்யும்படியான நல்ல கருவிகளை நமக்கு தந்து விதமாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறபடினால் நம்முடைய தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள இருக்கிறோம் என்பதை தேவசமுத்தில் அறிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாளில கத்தூடி ஆவியானவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில வேதபாகங்களை நாம் ஜெபத்தோடு கூட வாசித்து தியானிக்கிறோம் போதுனாவது நிருபம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஒரு வாசிக்கலாம் அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களாக இருக்காது இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களாக இருக்க விட்டாது ஒரு மரத்தை நட்டு வைத்து அதற்கு தண்ணீர் பாய்த்து கொண்டிருந்து வளர்ச்சி அடைந்தாலும் கனி கொடுக்காமல் சில மரங்கள் போய்விடுகின்றன சிலவைகள் கனி கொடுத்தாலும் அது அதிகமான கனி கொடுக்க முடியாமல் போய்விடுகின்றது அதற்கு பல உறவுகளை வைக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்ற விவசாய அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் கண்டுபிடித்து அதிகமான கனிதரக்கூடிய அளவுக்கு விவசாயத்தை சாகுபடிகளை வளர்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனாகி ஆண்டவர் நம்முடைய திருச்செபி ஆகிய தோட்டத்திலே நம்மை திராட்சை செடிகளாக கனிதரக்கூடிய மரங்களாக நட்டு வைத்திருக்கிறார்தான் அதிகமான கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான ஒரு என்று இந்த விதமாக நமக்கு படிப்புகின்றது கனி கொடுக்காத மரம் வெட்டுண்டு அக்கி போடப்படும் என்று யோகா சானந்தனுடைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்கின்றார் ஆண்டு சொல்லது மூன்று வருடங்களாக பார்க்கிறேன் கனி கொடுக்கவில்லையே இந்த அத்திமரத்தை வெட்டி போட வேண்டும் என்று சொல்லி சொன்னதாகவே திரவாசிக்கின்ற பிள்ளைகளாகி நமக்கு என்னவென்றால் அதிகமான கனி கொடுக்க வேண்டுமாம் அதனால் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை வீணரும் கனியேற்றவர்களாக இருக்க ஒட்டாது என்று சொல்லி வருஷத்தை எதிரி சொல்கிறார் எவைகள் நம்மிடத்தில் பெருக வேண்டும் என்று முந்திய பாகங்களிலே நம் வாசித்து அறிந்து கொள்ளலாம் அதே ரெண்டு பேர் முதலாம் அதிகாரம் ஒன்னாம் ஐந்து முதல் ஏழு வரை உள்ள வசங்களை வாசிப்போம் நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தைரியத்தையும் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் தைரியத்தோடு இச்சியடக்கத்தையும் பொறுமையையும் இச்சியடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோட தேவக்தி தேவபக்தியையும் தேவபக்தியுடைய சகோதரத்தையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதரத்தோட சகோதரத்தோடு பெருகினார் உங்களை நம்முடைய கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே கனியமாக இருக்கியவருளமாக இருக்கட்டும் என்று சொல்லி பேதிரி சொல்லுகின்றார் அப்படி இல்லாத போனால் கனியேற்றவர்களாகவே இருப்போம் ஞான ஸ்நானம் பெற்றிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ஆலயத்திற்கு ஒன்றை ஒழுங்காக வந்து கொண்டிருந்தாலும் திருவிருதலே பங்கு பெற்றுக் கொண்டிருந்தாலும் கனியுள்ள ஒரு வாழ்க்கை நிமிடத்தில் காணப்பட வேண்டுமானால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக ஒரு வாழ்க்கை நிமிடத்தில் காணப்பட வேண்டுமானால் நம்முடைய தேவனாகிய கருத்திற்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நிமிடத்தில் காணப்பட வேண்டுமானால் இவைகள் நம்மிடத்தில் உண்டாயிருந்து பெருக வேண்டும் என்று சொல்லி ஆவிய சொல்லுகின்றார் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கள்வர்களாக உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை இடத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியும் தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவைக்குரிய வாழ்க்கையிலே இவைகள் இடத்தில் உண்டாக வேண்டும் உண்டாகியிருந்து பெருகினால் நம்மளே கனிகொடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் விசுவாசத்திலே தேவிகமாக வளர வேண்டும் விசுவாசத்தோடு சொல்லிக் கொண்டு வருகிறார் தியானிக்கலாம் விசுவாசம் என்று ஆர்வ கோஷனத்தை உருவாசிக்கலாம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது ஒரு மரத்தை நட்டு வைத்து கனி கொடுக்காது போனால் அந்த நட்டம் இருக்கிறது பிரயோஜனமாக இருக்காது அதன் மேல அவர் பிரியமும் வைக்க மாட்டார் கனி கொடுக்காத மரத்தை எட்டி கூட பார்க்க மாட்டார்கள் அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்வது எப்படியோ கோயிலுக்கு போக வேண்டும் காணிக்க கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளாத விரும்புகின்றார் என்று விரும்புகின்றார் நம்மை பார்க்கின்ற அநேக ஆச்சரியப்பட்டு தேவனிடத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றபடியால் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவிய விருத்துருளம் பெற்றுகிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் வாசிக்கலாம் தொடர்ந்து சேர்கிறவன் அவர் உண்டென்றும் பலனளிக்கிறவன் என்று விசுவாசிக்க வேண்டும் அலேயா இந்த இயேசுநாதனை கும்பிட்டால் நன்மை கிடைக்கும் என்று நம்பி இருந்தாலும் அந்த விசுவாசம் எல்லாரிடத்திலும் பூர்ணமாக இல்லைனால தேவைப்படும் போது எங்கேயெல்லாமோ சுற்றியலை ஆரம்பித்து விட்டு மனுஷனுடைய ஒன்னும் கிடைக்காது அப்படின்னா கடையில் சில தேவனிடத்தில் வருகிறார்கள் அப்படி இல்லாதபடி தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உணர்வுகளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியான தேவனால் இல்லாம கூடும் என்று சொல்லி சொல்லுகின்றது அந்த தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு விசுவாசம் உண்டாயிருக்குமானால் அந்த விசுவாச முடிவுகள் மீது ஆண்டு விரும்ப பிரியமாக இருக்கின்றார் சிலருக்கு ஒரு எண்ணம் ஆண்டவரத்தில் எல்லாவற்றையும் ஜெயிச்சிருக்க கூட அது கருத்து வருத்தப்படுவார் இல்லையா நம்ம இஷ்டத்துக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அது கனியற்ற ஒரு வாழ்க்கை அதனால விசுவாசத்தில் நாம் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொல்லி ஆம்பியானவர் கூறுகிறதற்காக ஆண்டு வரை சொத்து இருக்கின்றோம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை உள்ளே அவர் வீட்டுக்கு வந்தது அந்த குள்ளர் அவனத்தில் வந்தார்கள் ஏசு அவனம் நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு ஆம் விசுவாசிக்கிறோம் என்றார்கள் கண்களை விசுவாசத்தின் என்றார் உங்களுடைய ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று கண்டிப்பாய் கட்டளை புறப்பட்டு போய் இல்ல ஆறு இடத்திலும் சொன்னார்கள் என்று சொல்லி பிந்திய பக்கத்தில் தற்புகழ்ச்சியை விரும்பவில்லை என்பது அதற்குரிய அடையாளமாக இருக்கின்றது ஒன்றையும் பெற்று ஒன்றை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது அகனால் திருச்செயரோட பிள்ளைகளாகி நாம் அப்படி இல்லாம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு விசுவாச வளர்ச்சியின காணப்பட வேண்டுமா அது ஒரு கனியுள்ள வாழ்க்கை என்று சொல்லி பரிசு ஆவியான கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் விசுவாசத்தினால கர்த்தன பெற்றுக் கொள்ளும் பொழுது என்று விசுவாசம் வளர வேண்டும் என்று சொல்லி ஆவியான பெற்று அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் அதில் நம்பிக்கையுடைய ஆண்டத்தில் சொல்லுவோமானால் நிச்சயமாக விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் கண்கொரியாத கூறுடர்கள் இடத்துல போனார்கள் இதை செய்வதற்கு எனக்கு வல்லவுண்டு வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியை சொல்லுகின்றார் இயேசுநாத கடவுள் என்று விசுவாசிக்கிற உண்மைதான் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசத்தில் வர வேண்டும் எதை மக்களை பார்த்த ரூர் நடந்துகிறார்கள் அதுவரில் அவர்கள் அந்த அனுபவத்தை பார்த்ததே கிடையாது அவர் நான் தான் பயப்படாத என்று சொல்லுகின்றார் மிகுந்த ஆறுதல் உண்டாந்து மாத்திரமில்ல பேதற்கு ஒரு பெரிய தைரியம் வந்தது அப்படியான விசுவாசம் செலவில் முடியாது வாழ்க்கையெல்லாம் செல்ல முடியாது நமக்கு எதுவும் கிடைக்காது என்கிற சூழல்கள் இருந்தாலும் நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் நம்பிக்கை நமக்கு அசையாமல் இருக்க வேண்டும் மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் தெரியுமா நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஆண்டவருக்கு இடையில ஒரு பொயலும் காற்றும் அலையும் கொந்தளிப்புகள் உருவாக ஆரம்பித்தது பேதருக்கு ஒரு அவிசுவாசம் உண்டாக ஆரம்பித்தவர்கள் இனி இந்த பாதையிலே கடந்து செல்ல முடியாது என்று எண்ணினவுடனே அமர்ந்து அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறார் அவர் சத்தமிடும் போகையில் அமிழ்ந்து போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா விசுவாசத்திலே குறைவு ஏற்பட்டுவிட்டது என்று ஆண்டவர் காடுகின்றார் நம்ம நினைக்கிற நாம இயேசு தேடிதான் போயிட்டு இருக்கிறோம் ஆண்டவர்தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் என்று சொன்னாலும் உள்ளத்தில் அவிசுவாசம் ஏற்பட்டீழ்ச்சி என்று சொல்லி இந்த பிடித்து மாட்டேன் செத்துக்கூடும் அப்படி ஒரு எண்ணம் இனி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது நெருக்கங்கள் மாற முடியாது என்ற எண்ணங்கள் நமக்கு வரும்போது எல்லாம் எதை நாம் நினைக்க வேண்டுமான நம்முடைய தேவன் ஜீவனோடு இருக்கிறார் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் தேவனிடத்தில் சேர்க்கிறவரு தம்மை தேடுகிற யாருக்கு அவர் பலன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுவதை வாக்கியம் படிப்புகிறது அகனால் பிரியமான தேவ ஜனமி இவளெல்லாம் உண்டாகி பெருகினால் உங்களை வீணரும் கனியேற்றவர்களாக இருக்க விட்டாது என்று அப்போ எழுதுகிறார் கனி உள்ளவர்களாக நம்மை காணுகள் எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகளுக்கு எப்படி கிடைத்தது என்று ஆச்சரியப்பட்டு நம்மை பின்பற்றி வர வேண்டும் என்பதற்காக நம்மை கனி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றபடினால் நம்மிடத்தில் விசுவாசம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் விசுவாசத்தோடு தைரியத்தையும் கூட்டி வழங்க வேண்டும் என்று பேதறி சொல்கிறார் விசுவாசம் சோதிக்கப்படுகிற நேரத்தில் பலவினப்பட்டு போடாதபடிக்கு தைரியமாக நான் விசுவாசத்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் பாதுகாத்துக் கொள்ள வல்லவர்த்திருக்கிறேன் அடிகளும் நேரத்திலும் அப்போ சில யார் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் மரணத்தை ஜெயித்த தேவனை நான் விசுவாசித்திருக்கிறேன் அகினால் மரணம் வந்தாலும் அவர் ஜெயிக்கிறேன் எனக்கு பலன் தருவார் என்ற நம்பிக்கை இருந்து பல தடவையும் மரணத்தின் நேரத்தில் இல்லாம பழைத்து வந்தார் தெரிந்திருக்கின்ற அதனால் பிரியமான தேவ ஜனமி விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் கூட்டி வழங்க வேண்டும் விசுவாசிகளுக்கு சரியா இருந்தா விசுவாசத்துல தைரியம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுட்டா யாராவது பகைக்க ஆரம்பிச்சிட்டா உடனே தைரியம் போடு இனி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை கோயிலுக்கு போயும் பிரயோஜனம் இல்லை ஜவம் பண்ணியும் இல்லை காணிக்க கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் கஷ்டமா தான் ஒரு தைரியம் இல்லாத ஒரு மனநிலை வந்து விடுகிறது ஒன்னா அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்க முடியும் இவர்கள் எல்லாம் ஏன் எழுதி தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மை பலப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி வரும்பொழுது நாமும் தைரியமாக இருந்து இறைவனுடைய சுவாசத்திலே குன்றி போகாதிருக்க வேண்டும் என்பதற்காக மருசுத்துவனுடைய சரித்திருத்த களத்தில தந்திருக்கிறார் என் தாயின் கற்பத்திலிருந்து கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய சோத்திரம் அலேலியா நமக்கு எல்லா நேரத்திலும் சோத்திரம் வருகிறது இல்ல திருப்தியாக இருக்கிற நேரத்தில் செழிப்பாக இருக்கிற நேரத்திலே ஒருவர் ஒரு நாள் சொல்ல வீட்டு பக்கத்து வீட்டில் நல்லா பாடுவாங்க பதினைந்தாம் தேதிக்கு மேல பாட்டு சத்தத்தை கேட்க முடியல அதுக்கப்புறம் சண்டைகள் தான் ஜாஸ்தி வருகிறது ஏசார் அப்படின்னு ஒரு நாள் கேட்டார் பிரியமான தேவஜானமே அது அல்ல விசுவாச வாழ்க்கை எல்லாம் போய்விட்டாலும் இயேசு எனக்கு போதும் சாப்பாட்டு கொண்டு கிடையாது அப்ப ஆடுபாடுகள் குதிரை ஒட்டங்கள் எல்லாம் களவாடி கொண்டு போட்டார்கள் சில வேலைக்காரர்கள் வெட்டி கொண்டு போட்டு விட்டார்கள் அந்த மிருக ஜீவனால் கிடைத்த ஆசீர்வாதம் போய்விட்டது சரியாக பனிரெண்டு மணி நேரத்தில் ஒரே வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்த என் பிள்ளைய போட்டு என்ன பிரயோஜனம் எனக்கு இருக்கிற எல்லாம் போட்டு ஆண்டு வரைக்கும் என்ன பிரயோஜனம் என்றுதான் நம்ம சொல்லுவோம் தைரியம் வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற நம்மை பெலவீரப்படுத்தக்கூடிய சூழலில் உண்டானாலும் நம் தைரிய முடிவுகளாக இருந்து தேவனை துதிப்பதுதான் விசுவாச வாழ்க்கை என்று சொல்லி சொல்கிறார் நான் தேவனை விசுவாசித்திருக்கிறேன் கருத்தர் நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது நாவில் இருக்கும் நிறைவாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல சுகமாக இருக்கும் பொழுது மாத்திரம் எந்த சூழல்களிலும் நான் கத்தனை தூத்துக்கொண்டே இருப்பேன் என்று பக்தர்கள் சொல்லி இருக்கிறார் ஒன்றையும் கொண்டு வரவில்லை அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருமானால் நம்முடைய விசுவாசம் முதலில் ஆடக்கூடாது என்று சொல்லுகிறார் எனக்கு பார்த்து செய்ய வேண்டுமா எல்லாரும் உலகத்திலும் மோசமாக வாழ்கிறவர்கள் நன்றாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கம் இந்த கருசம் இந்த துன்பங்கள் எல்லாம் புலம்புகின்றோம் விசுவாச குறைவுகளை காட்டுகின்ற அருமையான தேவ ஜனமே நிர்வாணியாக வந்தேன் நிர்வாணியாகவே இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறேன் கருத்து கொடுத்தார் கருத்தர் எடுத்தார் கர்த்தி நாமத்துக்கு சோத்திரம் அலேலிய அருமையான தேவஜனம் இந்த விசுவாச தைரியம் படுத்த வேண்டும் என்று சொல்லி அவையான விரும்புகிறார் பின்னர் அந்த சரீரம் அவருடைய அழகான சரீரம் முழுவதும் அழுகி நாற்று மடிக்கும்படியான ஒரு வியாதி அவருக்கு உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்துவிட்டது உதடுகள் மாத்திரம்தான் புண்ணில்லாமல் இருந்தது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா கடவுளை துதிக்கிறதுக்காக அந்த உதடுகள் மாத்திரம் புண்ணில்லாமல் இருந்ததா அப்படி மனைவி சொல்லுகின்றாள் இன்னும் அந்த கடவுளை துதிக்கிறீரா அந்த கடவுளை தூசித்து விட்டு நீர் கூடாத மனுஷனை என்று சொல்லி அந்த பொங்கலை அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் அவரிடத்தின் நன்மை பெற்று நாம் தீமையை அனுபவிக்க கூடாதா இருப்பேன் எந்த சூழல் ஏற்பட்ட ஆள் இயேசு விட்டு நான் விலகாமல் இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சோதனை சூழல் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகுமானால் விசுவாசத்திலே தைரிய இருக்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகிறார் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது என்னை போட்டால் பிறந்திருப்பது எதற்கு தெரியுமா நம்முடைய இறைவனை அறிந்து ஆராதனை செய்வதற்காக இந்த உலகத்தில் உல்லாசமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல உலகத்தில் உள்ள அசுத்தங்களை அருவறுப்புகளை ஆபாசங்களை அவலட்சணங்களை சந்தித்து வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல இறைவனை அறிந்து அவருக்கு ஆராதனை செய்வதற்கு ஆக உலகத்தில் அவரை அறிந்து ஏற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் இவர்தான் தேவன் என்று சொல்லி தெரிந்து மக்கள் எந்த சூழலும் விசுவாசத்தில் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் சொல்லுகின்ற ஆவிக்குறி ஆரம்ப காலத்திலே சில மாதங்கள் மாத்திரம் புதிய மக்கள் போயிருக்கிற காலம் என்று நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது பையனுக்கு ஒரு நாள் வியாதி பெரிய பையனுக்கு ஒரு வெட்டு மாதிரி ஒரு ஜன்னி போன்ற ஒரு பிளைய சாப்பிட்டு கொண்டுதான் இருந்தான் தாயாருக்கு கொஞ்சம் அழுகை எல்லாம் வந்துட்டது அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொன்ன நம்ம வீட்டுல கஷ்டம் வரும்பொழுது சிலருக்கு அப்படிதான் சந்திக்கிறோம் விசுவாச வாழ்க்கைக்கு வந்த பிறகு உடனே பக்கத்து எல்லாரும் கூட ஆரம்பித்து விட்டார்கள் பக்கத்தில் எனக்கு ஒரு தமிழ் நண்பர் உண்டு அவங்களுக்கு கூப்பிட்டு உடனே கொண்டு வாங்க டாக்டர் கொண்டு போடும் பையன் இடங்க வீட்டுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க நான் உடனே அவரை கையில் எடுத்து வைத்து ஜெபம் ஜெபம் பண்ணும் போனால் அவங்க ஒரு வார்த்தை சொன்னேன் எனக்காக யாரும் டாக்டர் இடத்துல போகாதுருங்கள் இந்த குழந்தையை தந்த ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறார் அவர் அந்த குழந்தையை திருப்பி தர முடியும் குழந்தைய கையில தூக்கி வைத்திருக்கிறேன் என்ன நடந்தாலும் யாருமே இங்க வரக்கூடாது எல்லாரும் போங்க அவர் என்ன படுகிறார் என்று பார்க்கலாம் வச்சிருக்கிறா அவர் ஒரு திராவிட கழகத்துக்காரர் கடவுள் கிடையாது நானும் அப்படி இருந்தனால ரெண்டு பேரும் நண்பர்களாக மாறினோம் இப்பொழுது வந்த பிறகு அவர் எங்களுடைய தண்டிக்கப்பட்டிருக்குமானால் எங்களை மண்ணி தருளும் தவறுகளை எங்களை சுட்டிக்காட்டுங்கள் இந்த அவிசுவாசிகளாக வாழ வேண்டும் பிள்ளையை பலப்படுத்த வேண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சிறு சில வார்த்தைகள் சொன்னேன் அவரது கையிலிருந்து பாடி ஆசையாக ஆரம்பித்தது கண்ண தொட இறங்கி வெளிய ஓடி மாமா மாமின்னு வெளிய ஓடி போய்ச்சு எல்லாரும் நமக்கு வரும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா நம் தைரியமாக இருக்க வேண்டும் மறித்தால் உயிரோடு எழுப்பி தரக்கூடிய தேவனுக்கு ஆராதனை அந்த நம்பிக்கை ஆபரகத்தில் வாசிக்கின்றோம் பாரு நோக்கி பார்க்காதீர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையுடைய மக்களை நாம் நோக்கி பார்த்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவசமூகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் அந்த தைரியத்திலே நாம் விசுவாசத்தில் நன்மை பெற்றுக் பொழுது எல்லாரும் இறைவனை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மேன்மையை கண்டு நம்மோடு கூட இறைவனுக்கு செய்ய வருகிறார்கள் இந்த கனியுள்ள வாழ்க்கையின் மனத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நமது மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இறைவனை காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கும் பொழுது மாத்திர நான் பிறந்ததை பார்க்க முடியுமே தவிர கனி கொடுக்காத மரத்தை யாருமே பார்க்க மாட்டார் ஆண்டவர் சபித்தார் என்றுதான் விதத்தில் எழுதியிருக்கின்றது பெடத்தில் சொல்லி ஆவிய நபர் சொல்லுகின்றார் விசுவாசத்தோடு தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள் மரத்துக்கு நம்ம அதிகமாக உரம் தண்ணீர் விடும் பொழுது அதில் எப்படி அதிகமான கனிகள் காய்கள் உண்டாகின்றதோ அதுபோல இவைகள் மடத்தில் உண்டாயிருந்து பெருகும் கனி உண்டாகும் என்று ஆவியானவர் சொல்கின்றபடி உள்ள வாழ்க்கைக்குள்ளே கடந்து போக நம்மை ஆயுத்துப்படுத்திக் கொள்வோமாக சரித்திரத்திலே தானியலை குற்றம் சாட்ட வேண்டும் என்று தானியலுடன சேர்ந்த அதிகாரிகள் யாரும் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள் தானியல் ஒரு எபரிய வாலிபன் ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வாலிபன் அந்த ராஜாவுக்கு தானியல் மேல ரொம்ப பிரியம் அவனுக்கு தெய்வீக ஞானம் இருக்கிறது தேவ ஆவியானவர் இருக்கின்றார் நம்முடைய நாட்டுக்கு அவன் பிரயோஜனமான உயர்ந்த இடத்துல பதவி கொடுத்த உடனே பொறாமை உண்டாயிட்டு நமக்கு எல்லாம் ஒரு புரோமோஷன் கிடைக்கவில்லை அப்படி கிடைச்சாலும் இங்கே பக்கத்தில் பக்கத்துல வைக்கிறாங்க இவன் வந்தவுடனே மேல துக்கி வச்சுட்டாங்க இவன் எப்படியாவது கிளை வேண்டும் என்று எல்லாரும் திட்டமிட்டு சட்டம் சட்டம் இயற்ற வேண்டும் மூலமாகவே சட்டம் ஏற்றி இவனை திட்டமிட்டு தள்ள வேண்டும் எந்த வகையில் குற்றஞ்சாட்ட முடிகிறது என்று சொல்லி சதி திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் குற்றஞ்சாட்ட முடியவில்லை எந்த காரியத்திலும் சாட்ட முடியவில்லை தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவ சமுத்திரம் சொல்லிக் கொள்கிறேன் நாம் செய்கிற சரி பழகின்ற நண்படத்திலும் சரி எல்லா இடத்திலும் சரி யாரும் நம்மை குற்றஞ்சாட்டாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் இறைவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் யாரும் குற்றம் சாட்ட முடியாது போல பிள்ளைகளாக நம்ம குற்றம் சாட்டக்கூடாது குற்றம் சாட்டட்டும் மற்றபடி நாம் தவறு செய்து குற்றம் சாட்டுவதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று அவியான சொல்லுகின்றார் இப்படி தானியில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த அதிகாரிகள் எல்லாம் ஒரு நாள் ராஜாவிடத்தில் ராஜாவே அப்பொழுது ஏற்கனவே திணைச்சார் மாறி வேறு தேசத்து ராஜா வந்திருக்கின்றார் தானியலை பற்றி இவருக்கு அறிந்திருந்தார் சட்டம் ஏற்ற வேண்டும் என்று எல்லாரும் திட்டமிட்டு அவர்களிடத்தில் பேசினார்கள் உங்கள் மீது நமது நாட்டு மக்கள் எல்லாரும் பற்றுதல் வைத்திருக்கிறார்களா நன்மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று கேட்டார்கள் என்ன சட்டம் ஏற்ற வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மாத காலம் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் யாரும் வணங்கக்கூடாது எந்த தெய்வத்திலும் யாருமே எந்த காரியத்துக்கு மன்றாடக் கூடாது அத ராஜாவிடத்தில் மாத்திரம் தான் வணங்க வேண்டும் அப்படி மீறுகின்றவர்களை சிங்க கபியில் போட வேண்டும் என்று ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு பேசினார்கள் எழும்புகிறார் அப்பொழுது அதனால் என்ன மக்கள் யாரும் என்னை நல்லதான வைத்திருக்கிறார்கள் சரி எழுதுங்க நான் கையெழுத்து போடுறேன் என்று சொல்லி எழுதி கொடுத்த பிறகு ஒரு முத்திரை முதற்காலே சீல் வைத்து அனுமதித்தார் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் எந்த தெய்வத்தை யாரும் வழங்க கூடாது உலகத்தில் ஒரு சட்டம் எடுத்து தோன்ற போகுதான் என்னை தவறு எந்த செய்யப்படுவது என்று சொல்லி வரப்போகின்றது என்பது இறைவனுக்கு மாத்திரம் தெரியும் அந்த நேரத்தில் இறைவனுக்கு யார் ஆராதனை செய்கின்றார்களோ அவர்கள் அழைத்துக் கொண்டு போகிறான் வரப்போகின்றார் எல்லாரையும் அல்ல எனக்கு ஆண்டவருக்கு தான் எனப்படி தெரியுமே சட்டம் வந்தால் நிக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரியலையா பின்னையா சொல்லு இப்படி புலம்புகிறது விசுவாசத்திலே தைரிய முடியவர்களாக அவர் என்னை கொண்டு அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் சரீரத்தை கொலை செய்த பிறகு ஆத்மாவை ஒன்று செய்ய முடியாதவர்களுக்கு பயப்படாது ஆத்மாவை நரகத்தில் தள்ள உள்ளவருக்கே பயப்பட வேண்டும் என்று சொல்லி அரையேசு கற்று தந்திருக்கிறார் மனிதனுடைய சட்டம் என்ன செய்யுமா இந்த அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை பயம் வாழ வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது தானியலுக்கு அந்த சட்டத்துக்கு முத்தரை வைத்தாவிட்டு தெரிந்த பிறகு அவர் மூன்று வேளை செய்தது போல ஜெவம் பண்ணினார் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசன்களை வாசிக்கலாம் கையெழுத்து வைத்தான் தானியோலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று திறந்திருக்க வீட்டுக்குள்ளே போய் மேலே பலகன்களை திறந்திருக்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளை தன் தேவருக்கு முன்பாக முழங்கால் படிக்கடியே திருமூர் ஒரு மா கடவுளுக்கு தெரியும் போட்டு நினைச்சிட்டு இருக்கட்டும் என்று தானே நினைக்கவில்லை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் மரணத்துக்கு அஞ்சாதவர்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் கவலைப்படாதவர்கள் தான் விசுவாசிகள் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் எந்த சூழலில் கத்திற்கு முன்பாக விசுவாசத்தோடு தைரியமாக அவரின் கொண்டு போட்டாலும் அவர் இருப்பேன் அனேவியா அனேவியா முன் செய்துத்தடிய கதவுளெல்லாம் திறந்து பார்த்து தேவாலயத்தை இடிந்து போன தேவாலயத்தை நினைத்து அங்கே பிரசுரமாக இறைவனுக்கு நிறைய மனதை செலுத்தி மூன்று வேளை செய்து வந்தார் முழங்கால் படி மணி கருத்து ஆராய்த்து கொண்டிருந்தார் எதிராளிகள் இதை கண்டார்கள் சத்தேட்டார்கள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கின்றானே அவன் ஆகியனால் அவன் சிங்க கபிலை போட வேண்டும் என்று சொல்லி தூக்கி போட்டார்கள் சிங்கம் என தூதன் அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அருமையான முடிவுகளாக எதிராளிகள் எல்லாம் சிங்க கபில தூக்கி போடப்பட்டார்கள் அங்கே தானியனுடைய தேவனுடைய நாமம் அங்கே மையப்படுத்தப்பட்டது என்று சிலுவத்தில் வாசிக்கின்றோம் ஆகினால் நமது மூலமாக நம்முடைய நாமம் நம்முடைய குடும்பத்தில் சுற்றி இருக்கிற புறஞ்சாதிமத்தில் மையப்படுத்தப்படுவதற்கு என்று கனியுள்ள வாழ்க்கின்றபடியால் இப்படி இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் தான் கனியுள்ள வாழ்க்கை உண்டாகும் என்று வேதன் சொல்லுகின்றது இப்படி விசுவாசத்திலே விசுவாசத்தோடு கூட தைரியத்தை நீங்கள் குட்டி வழங்க வேண்டும் தைரியத்தோடு அடுத்தபடியாக வாசிக்கலாம் ரெண்டு பேதும் ஒன்னாம் அதிகாரம் ஐந்து முதல் நீங்கள் அதிக ஜாக்கிரதை விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் ஞானம் இல்லாமல் அநேகர் மக்கள் சாட்சிகேடாக மாறிவிடுகிறார்கள் பேசுகிறதிலே ஞானம் செய்கிறதிலே ஞானம் நடவுடைகளிலே ஞானம் இல்லை பழக்க வழக்கங்களில் ஞானம் மாற வேண்டும் என்று சொல்லி கருத்து சொல்லுகிறார் பேதைகளை கொண்டு ஞானிகளை வெளுக்கப்படுத்துவோம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினால் உலகத்தில் என்று சொல்லக்கூடியவர்களும் பயிற்சியாரர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி நம்முடைய பிள்ளைகளை ஞானவர்களாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார் இந்த ஞானம் இவனுக்கு எப்படி வந்தது படிப்பறியாதலாக இருந்தார்களே எவ்வளவு ஞானமாக செய்கிறார்கள் பழகிறார்கள் என்று நம்மளை பார்த்து சொல்ல வேண்டுமாம் அது கனியுள்ள வாழ்க்கை என்று சொல்லி ஆவியான அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நம்முடைய கருத்துனா இயேசு குழந்தையாக இருந்து அவர் வளர்ந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வளர்ச்சியிலும்ளர்த்த மனுஷர் தயவிலும்புத்தடைந்தார் அவருந்தது இந்த உலகத்தில வாழ்வதற்கு உலக மக்கள் மத்தியிலே பழகுவதற்கு பேசுவதற்கு பதில் சொல்வதற்கு மிகவும் ஞானம் அவசியமாக இருக்கின்றபடியினால் பிள்ளைகளாகி நாமும் ஞானத்தை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டுமாம் ஞானத்திலே குறைவாக இருக்கிறவன் யாவருக்கும் சம்பூர்ணமாக கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றது நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுநாதனுடைய பிள்ளைகள் என்று பார்த்து சொல்லுவதற்கு நம்மளே ஞானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதன் சொல்லுகிறது பேசக்கூடிய இடத்தில் மாத்திரம் பேச வேண்டும் பேசாத இடத்திலே பேசாத நேரத்தில் பேசாமல் வேண்டும் பேசுகிற வார்த்தைகள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி பேச வேண்டும் தவறான வார்த்தைகள் உலக மக்களை போல வேண்டும் பேசிக் கொண்டிருக்கக்கூடாது ஞான மற்றவர்கள் பார்த்து சொல்லுவார்கள் அப்படி என்ன ஆண்டவரை குறை கூறலாம் என்று அதனுடைய பொருளாகி விடுகின்றது அப்படி இல்லாதபடிக்கு ஞானத்தை கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்லி வேதன் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் ஏழா தூசத்தில் சாலவும் சொல்லும் பொழுது நீ எதை சம்பாதிக்காமல் போனாலும் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னதாக நம்ம இங்கே சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா எப்படி பணத்தை சம்பாதிக்கின்றமோ சின்ன முதலை போட்டு பெரிய முதல்களை எடுத்து வியாபாரம் பண்ணி பொருள்களை சேர்க்கின்றமோ அதுபோல ஞானத்தை எப்படி சம்பாதித்து எடுத்துக்கொள்வது என்று சொல்லி தேவ ஜனங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் உண்ணாமதி காரணம் ஏழாவது வாசிக்கும் பொழுது யாருக்கு ஞானம் வரும் என்று சொல்லி சாலமணி சொல்லுகின்ற கடத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கின்றது சபைக்கு வர வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆஞ்சிதான் போதகத்தை அசட்ட பண்ணி ஞானத்தை வேண்டாம் என்று தள்ளி அநேகர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கடந்து போய் கொண்டிருக்கலாம் நம்ம எப்படி இல்லாத சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் தாவிதரசன் சொல்லும் பொழுது ஞானம் யாருக்கு வரும் என்று சொல்லுவதை வாசிக்கலாம் கை கொண்டிருக்கிறபடி உங்களோட கட்டளை நான் கை கொண்டிருக்கிறபடி நான் இருக்கிறேன் வாசிய முதியோர்களை பார்க்கிறேன் என்ற உலகத்தில் அறிந்தவர்கள் நல்ல தேர்ச்சி அடைந்தவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்களுக்கு சில ஞானங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் தேவருடைய மனிதர்களுக்கு அதை விட ஞானங்கள் கட்டளை கை கொண்டிருக்கிறேன் முதியோர்களை பார்க்கலாம் அதிக ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான கருத்தருக்கு பயந்து கருத்தருடைய கற்றல்களை கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடக்க ஆரம்பிக்கின்ற நம்மிடத்தில் ஞானம் உருவாகிறது என்று சொல்லி ஆவியான சொல்லுகின்றார் குடல்சாரியான ஸ்திரியை குறித்து சாலுமோன் எழுதும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஞானமாகவே இருக்கும் என்று சொல்லி சொல்லுகின்றார் நீதிமொழியில் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கின்றாள் தயவுள்ள போதகம் தயுள்ள போதகம் கீழ் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்றார் அப்படியே மற்றவர்களுக்கு தயவு செய்யக்கூடிய ஆலோசனைகள் மற்ற வேதனை புண்படுத்த பட்டை குத்து போல குத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தயவு செய்யக்கூடிய ஆலோசனைகளும் ஞானமும் தான் வாயில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடினால் திருச்சபை ஸ்திரீ கோப்பாக இருக்கிறபடினால் திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாருமே இப்படி ஞானம் உள்ளவர்களாக உள்ள போதகத்தைக்கூடியவர்களாக நாம் பேசுகிறதனால் மற்றவர்களுக்கு தாட்சியமும் அன்பும் இறக்கமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர்களாக மாறவேண்டும் இது ஞானத்தை வெளிப்படுத்துகிற முறை என்று சொல்லி தேவாவியானவர் சொல்கின்றபடி சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று திருவிழா பெற்றுகிறார் கண்ணுக்கு கண் என்று உரைக்கப்பட்டிருந்தது பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் அப்படி இல்லாதபடி ஞானத்திலும் கருபையிலும் சிறந்து வழங்கினது போல நாமும் மனித தேவிலும் தேவ கருபையிலும் சிறந்து வழங்குவதற்கு நமக்கு தெய்வீக ஞானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று ஆவியான ஜபத்தினால் அவர்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கிறது அறிந்து கொண்டு நம்மோடு கூட அவர்கள் சேர என்பதற்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது இது கனி உள்ள வாழ்க்கைக்கு அடையாளம் என்று ஆவியான பெரு சொல்லுகின்றார் இங்கு ஆதி ஆங்கு நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது வாசிக்கும் பொழுது குறித்து அரசனாகி பார்வோன் இப்படி சொல்லுகின்றார் அடைக்கப்பட்டிருந்த ஒரு வாலிபன் தேவனோட தேவனுக்கு பிரியமான ஒரு வாலிபன் அவரிடத்தில் ஞானம் தங்கியிருந்தது என்று சொல்லித் தருகின்ற சந்தர்ப்பம் வரும்பொழுது வெளிப்படுகின்றது அதனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று உத்தியோகத்தில் படித்திருக்கிற பட்டங்களுக்கு எல்லாம் மேலாக படிப்பு இல்லாதவளாக இருக்கலாம் பணம் இல்லாதவளாக இருக்கலாம் பதவியில உயர முடியாத சூழல்கள் இருக்கலாம் நம்ம இடத்தில் இருக்குமானால் ராஜாக்களுக்கு அடுத்த வைப்பார் என்று சொல்லி ஞானிகள் எல்லாரும் அப்படி இருந்திருக்கிறார்கள் அகினால கனி உள்ளவர்களாக மாறுவதற்கு ராஜாக்களும் கண்டு ஆச்சரியப்படும் முடியாக விதமான தேவ இருக்கிறதே என்று ராஜாக்களும் இவர்களை பணிந்து கொள்ளக்கூடிய சூழலில் உண்டாகும் தேவர் எல்லாம் உன்னை போல விவேகமும் இல்லை உன்னை போல் விவேகமும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பா நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாக்கின்படியே ஜாரிக்கு கடவர் உன் வாழ்க்கையின்படியே நடக்க கடவர்கள் மற்றபடி அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய உணவு மந்திரியாக அந்த எந்த சுற்றிலும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அமைச்சராக யோசிப்பு உயர்த்தப்பட்டதற்கு காரணம் தெரியுமா அப்படி படிப்போ பட்டவும் அல்ல அவரு தெய்வீக ஞானம் என்று சொல்லுவதை சொல்லுகின்றனர் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லி ஆவியானவர் திருவிழம் பெற்றுகிறார் நீங்கள் தேவனோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்களான கற்பனைகளின்படி இல்ல அவற்றை செய்து கொண்டிருப்பீர்களானால் சந்தர்ப்பம் வரும்போது இல்லாம கொண்டு கருத்தர் பேசுவார் உங்களுக்கு எது ஆச்சரியமாக இருக்கும் நான் இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் சொல்ல முடிந்தது எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நினைக்க வேண்டியது இருக்கும் இறைவன் மையப்படுத்துவதற்கு செய்கின்ற எப்படி ஒரு மரமானது கனி கொடுத்தவுடனே அந்த கனியை புஷித்துல சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு இந்த மரத்தை திரும்ப திரும்ப பார்க்கிறது போல இந்த மரத்துக்கு சொந்தக்காரன் திரும்ப திரும்ப அதற்கு உரமிட்டு தண்ணீர் விடுவது போல இப்படி ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்கின்ற நேரத்தில் அநேகரமை பார்த்து ஆச்சரியப்பட்டு நம்முடைய தேவனை மையப்படுத்துவதோடு கூட தேவனிடத்திலிருந்து நிறைந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை தொடங்க பெற்றுக் கொள்ளப் போகின்றமா கனி ஊர்களாக இருப்பதற்கு இறமக்கள் ஞானம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆவியான தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஞானவான்கள் எல்லாரும் கடைசி நாட்களில் எப்படி இருப்பார் என்று தானியல் தீர்க்க தரிசனமாக இப்படி சொல்லுகின்றார் ஒளியைப் போலவும் நட்சத்திரங்களை போலவும் அநேகர்கள் நட்சத்திரங்களை போலவும் பிரகாசிப்பார்கள் பிரகாசிப்பார்கள் சொல்லுகின்ற அப்படி அல்லாதவர்கள் இருள் நிறைந்த பாதாளத்துக்குள் நரகத்துக்குள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேக நீதிக்குள்ள நட்சத்திரங்களை போலவும் எந்தென்றைக்கு சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று எழுதியாகி நாம் எல்லாரும் தெய்வீக ஞான முடிவுகளாக மாற வேண்டும் என்று சொல்லி அவியான திருவிழா பெற்றுகின்றார் அப்படிப்பட்ட நல்ல கிருமி இலக்கத்தை தரப்புகிறபடி நான் அதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் எப்படி பணத்தை பிரயாசப்படு சம்பாதித்துக் கொள்கிறார்கள் எட்டு மணி நேரம் வேலை செய்த பிறகு குடும்பத்தை கட்டமணிட்டு போற கலந்தாங்க வாழ்க்கையில அதுபோது ஆவிக்குறி வாழ்க்கையில் அப்படித்தான் ஆராதிக்கிறோம் யாருநாதம் பெற்று அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக இருந்த போதிலும் ஆவிக்குறி வளர்ச்சி அடைய முடியாதபடி நமது மூலமாக ஒருவர் கூட மனம் திரும்ப முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் உருவாகவில்லை என்று சொல்லுகின்றது கட்டாயம் ஆட்கள் இறைமக்களாகி நாம ஆவிக்குரிய கனிகள் நம்ம இடத்தில் உண்டாவதற்கு விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் குட்டி வழங்குங்கள் தொடர்ந்து வாசிப்போம் நீங்கள் அதிக ஜாக்கிரதை உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ையும் கூட்டி வழங்க வேண்டுமாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஏழைகளும் பணக்காரும் எல்லாருமே இச்சு என்கிற ஒரு ரோகத்திலே இப்பொழுது விழுந்து கிடக்கிறார்கள் இது எதனால் வந்து தெரியுமா ஆதி மனுஷனுடைய ஆதாமனுடைய மனைவியாக ஏவாள் இச்சிக்கப்பட்டு அந்த விருட்சத்தினுடைய கனியை புசித்துவிட்டபடினால் அவருடைய பிள்ளைகளாக பறந்திருக்கிற எல்லாருக்குமே இச்சை உண்டாகிவிட்டது ஹேமன் விரும்பாதவர்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எல்லாரும் பாவிகளாக மாறிவிட்ட காலமாக இருக்கின்றபடினால் இயேசுவின் ரத்தத்தினால் வீழ்க்கப்பட்டிருக்கின்றதான நாம் இச்சை அடக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான ராதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஆறாதூசணத்திலே அந்த மரத்தினுடைய கனியை பார்த்தவுடனே அவளுக்கு ஒரு இச்சை உண்டானது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது புசிப்புக்கு நல்லதும் இன்பமும் என்று கண்டு கனியை பறித்து புசித்து தான் இந்த கனியை பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தாள் புருஷனுக்கும் கொடுத்தாள் புசித்தான் ரெண்டு பேரும் புசித்து செத்தார்கள் என்று செலுத்திந்திய பாகங்களில் வாசிக்கின்ற தேவன் வெறும்பாதவிகளை செய்வதற்கு சாத்தான் தூண்டுகிறான் நன்றாக தெரியும் அதை அடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அது எல்லாருக்குள்ள வர முடியும் மாமிஸ்டம் பூர்ணமான மீட்பை அடையாதபடினாலே அந்த உணர்வுகள் உருவாகும் என்ன செய்ய வேண்டுமா அதை அடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியடக்கம் இருக்க வேண்டும் என்னிடத்தில் வருகிறது கடவுள் வேண்டும் மாற்றம் என்று கடவுள் மேலே பழிய போடக்கூடாதா நாம் அதை அடக்கி ஆள வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்ற ஆவியின் கனியை குறித்து வேதத்தில் களாத்தி இருக்கிறது ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனத்தில் பவுல் எழுதும் பொழுது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சியடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை சாய்ந்தம் இச்சியடக்கம் என்பவர்களே சொல்லி ஆவியான பேர் சொல்லுகின்றார் ஒன்பது வகையான குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கனி ஆவியின் கனியோ கனிகளோ அல்ல கனிகளில்ல எட்டு கனி இருக்கும் ஒரு கனி இல்லாட்டி போனாலும் போட்டு சொல்லலாம் ஒரே கனிக்குள்ளே ஒன்பது வகையான சுவைகள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அறு சுவைகள் உள்ள கனிகளை போல இது ஒன்பது சுவையான கனிகள் உள்ளதுதான் ஆவியின் கனி ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் இச்சையடக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும் இச்சையினால் தான் உலகத்தில் தேவன் அருகின்ற அறிவினாலே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான கிருமைகளும் கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றபடி பிள்ளைகளாக நாம் தேவன் விரும்பாதவை தேவன் வறுத்திருக்கிற காரியங்களை விரும்புகின்ற உணர்வு நிமிடத்தில் வரும்பொழுது அதை அடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார் கடைசி நாட்களிலே மக்கள் எல்லாரும் இச்சி அடக்கம் இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள் என்று பரசுத்த வேதாக மத்திய மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வாசிக்கலாம் முதல் ஐந்து வரைக்கும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அகந்த உள்ளவர்களாயும் கீழ்படியாதவர்களாய் ஆயுதப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றி அணியாதவர்களாயும் அருசுத்தம் இல்லாதவளாயும் சுவாப அன்பு இல்லாதலாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் அடக்கம் இல்லாதவளாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கவர்களாயும் புனிகரம் உள்ளவர்களாயும் நிர்மாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிரமல் சுகபோகப் பிரியராயும் தேனை மட்ட குடாதிசங்களும் இடத்தில் வரக்கூடாது ஆகினால தேவன்ட பிள்ளைகள் ஆவியின் கனியாகியே அந்த உயர்ந்த லட்சணத்தை நாம் பெற்றுக் கொண்டு இச்சியடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் யோசுவின் புத்தகத்திலே இஸ்ரேல் பாளையம் எல்லாம் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழலை உண்டாகிவிட்டது அப்பொழுது கர்த்தர் யூசுவாவிட விண்ணப்பத்தை கேட்டு யூசுவா மிகவும் கதறி அழுகின்றார் இதுவரைக்கும் ஜெயம் பெற்று வந்த இஸ்ரேவேலின் சேனை இப்பொழுது தோல்வியடைந்து போனது இதற்கு என்ன காரணம் இனி நாங்கள் இப்படி தோல்வியடைந்தால் மற்றந்த தேசத்துக்கு காரணங்கள் வந்து அழைத்து போடுவார்களே நாங்கள் காணாரை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி மன்றாடுகின்ற நேரத்திலே ஜனங்களுக்குள்ளே பாவம் புரிந்துவிட்டது என்று ஆண்டு சொன்னார் அந்த பாவம் யாருக்குள்ளே பிரவேசித்திருக்காக சீட்டு போட்டார்கள் பனிரெண்டு கோத்திரத்துக்கு சீட்டு போட்டபொழுது யூதா கோத்திர சீட்டு விழுந்தது யூதா கோத்திரத்தில் எந்த குடும்பம் இதை செய்தது என்று சொல்லும் போது கருமியினுடைய குடும்பம் என்று அந்த குடும்பத்தில் யார் அதை செய்திருப்பார் என்று பார்த்தபொழுது ஆகானதை செய்தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஆகானை கூப்பிட்டு கேட்டபொழுது அவன் சொல்லுகிறான் இப்படித்தான் அதை எடுத்தேன் ஒத்துக்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் இருபத்தொன்னு பாவம் செய்தேன் பிரகாரமாக செய்தேன் செய்தேன் சால்வையையும் வெள்ளிச்சேக்கலையும் இன்னொரு வெள்ளி சேர்க்கையும் நிறைய நான் கண்டு சேர்க்கலை கண்டு செல்ல வேண்டும் என்று தெரிந்த போதிலும் எடுத்துக்கொள்ள ஒரு நிலைமை தேவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு என்று தெரிந்த போதிலும் அதை இச்சை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் தெரியுமா அது ரொம்ப வேதனையாக மாறும் அது மாத்திரம் கனிவுழவளாக இருக்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கை யாரா யாரும் இறைவனத்தில் வரமாட்டார்கள் இறைவனமை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார் என்று சொல்லுகின்றது ஆகினால் பிரியமானவர்களே நம் கனிவுடிவலாக மாற வேண்டும் இச்சை அடக்கத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவியவர் சொல்லுகின்றார் வரும்பதெல்லாம் அதை அடக்கி அதை வெறுத்து விருப்பத்தை நிறைவேற்றி கனியுள்ள வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றோம் நிச்சயணக்கத்தோடு பொறுமையை கூட்டி வழங்க வேண்டும் என்று வேதன் சொல்லுகின்றோம் சொல்கிறார் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டுமான அத்தருத்தினால்தான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வடைந்தது அநேகர் ஊழியத்தை இழந்தார்கள் அனைவர் விசுவாச ஜீவித்து இழந்தார்கள் அனைவர் குடும்ப வாழ்க்கை இழந்தார்கள் அனைவர் பரலோகத்தில் இழந்து போய்விட்டார்கள் வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் தோசனத்தில் வாசிக்கும் பொழுது இதோ பொறுமையா இருக்கிறார்களை இதோ பொறுமையா இருக்கிறார்கள் என்கிறோமே பொறுமையை குறித்து யோவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் எழுதுகின்றி போனா அதெல்லாம் தாங்கிட்டு போக முடியுமா நம்ம நினைக்கலாம் கடவுள் எத்தனை காலம் இப்படி தீமை செய்திருப்பாரு அதெல்லாம் பொறுக்க முடியாது நான் இனி கடவுளை கும்பிட மாட்டேன் அநேகர் பொறுமையாக விசுவாச வாழ்க்கை தொலைத்து விட்டார்கள் பொறுமையை குறித்து கவனித்துள்ள வியாதி மாறுவது எல்லாம் இரட்டிப்பாக கிடைத்தது மாத்திரமல்ல செத்து போன பத்து பிள்ளைகள் மறுபடியும் பிறந்து விட்டது பொறுமை அவசிய வேண்டியதாக இருக்கிறது அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே புதுமைகள் நடக்கும்பொழுது மற்ற ஆச்சரிய நம்மை பின்பற்றி வருவார்கள் நடக்க முடியாத பாட்டு பாடுகிறது எண்ணிக்கொள்கிறார்கள் எல்லாரும் சிவர்கள் சாத்தான செய்து கொண்டிருக்கிறார் கனி உடைய மாறி தேவ நமது மூலமாக சந்தோஷப்பட்டு அநேக மக்களும் பின்பற்றி வர வேண்டுமானால் எல்லாவற்றிலும் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தேதான் அதிகாரம் வாக்குதாக இருக்கிறது வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு அரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்காக ஒருத்தம் பண்ண போகிறேன் நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைத்துக் கொண்டு போக இது வருவேன் என்று சொல்ல வாக்கு நிறைவேற வேண்டுமானால் பொறுமையாகவே காத்துக்கொண்டிருக்க வேண்டும் போய்விட்டார்கள் கூட்டத்துக்கு வருவார்கள் காணிக்கை எல்லாம் கொடுப்பார்கள் ஆனால் நிறைய பேர் கடவுளுக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்கள் அந்த பரலோகம் வேண்டாம் என்று வாய் திறந்து சொல்லி இருக்கிறார்கள் பலர் இப்படிப்பட்ட துன்பத்தை நிந்தி அனுபவித்துக் கொண்டு ஒரு பரலோகம் வேண்டியதில்லை எல்லாருக்கு என்ன தெரியுமா இங்கே சுகமுகமா இருக்கணும் உல்லாசமா அங்க போய் இதை விட நன்றாக இருக்கணும் இதைத்தான் விரும்புகின்றாலே தவிர கிறிஸ்து வாழ்க்கையில் நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் இடுக்கங்கள் வருத்தங்கள் வந்துவிடக்கூடாது யோகியின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே எல்லாம் போய்விட்டது கட்டிய மனைவி தூசித்து இப்பொழுது வெளியே குப்பமேட்டில் உட்கார்ந்து சுரண்டி கொண்டிருக்கிறார் பெரிய பணக்கார் ஊரார்ல நடுங்கி நடுங்க கூடிய மனுஷன் எல்லாரும் அவர் வருவார் எழுந்து நிற்பார்கள் பெரியவர்கள் தோல் துண்டு எடுத்து காக்கம் பிடித்துக் கொண்டிருப்பார்கள் அவ்வளவு கனத்துக்கு எந்த தவரிசையான வாழ்க்கையில் ஏற்பட்டது அவர் அதற்காக இடறி போகவில்லை இறைவனை விட்டு திறமாக செல்லவில்லை அதனால் பிரியமான பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது அவர் கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் சொன்ன பக்தனை போல எது நடந்தாலும் இரவின் மாத்திர எனக்கு போதும் அந்த நம்பிக்கையுடைய மக்களாக காணப்பட வேண்டுமா அவர்கள் கனி உடைவனாக மாறுவார்கள் பேச்சில ரொம்ப பொறுமையா இருக்க ஒரு வார்த்தை பேசிட்டா பத்து வார்த்தை பேசி மன போனா இவங்களுக்கு அநேகருக்கு மனசே இருக்காது அப்படி எல்லாம் வார்த்தையினால் யாரும் வருத்தப்படுத்தாதீங்க பேசாதீங்க புறமே போய் குகிச்சூழி பேசாதீர்கள் பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபி சொல்லுகிறார் மூன்று காரியங்கள் சொல்லுகிறார் ஆவிக்குறி பாதையிலே நம் வளருவதற்காக சாட்சி உள்ளவர்களாக கனி உள்ளவர்களாக மாறுவதற்கு யாக்கூபு மூன்று முக்கியமான காரியங்கள் வாசிக்கலாம் யாவரும் பொறுமையாகும் தாமதமாயும் இருங்கள் என்று சொல்லி யாகூபு சொல்லுகின்றார் தீவிரமாக உங்களுக்கு போதனையை கேட்பதற்கு மிக கவனமாக இருங்கள் பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்கள் பேசு வார்த்தை உள்ளத்தில் வரலாம் பொறுமையா இருந்தது பேசணும் அவசியம் இல்லை அவங்க பேச சுட்டி காட்டலாம் என்று எவ்வளவு பொறுமையாக இருக்கிறமோ அவ்வளவுக்கு சொற்கள் மிகுதினாலே பாவம் பிறக்கும் என்று சொல்லி பேசிட்டே இருக்கும்போது நமக்கு தடித்த வார்த்தைகள் வந்துடும் கனவீனமான வார்த்தைகளை பேசிடுவோம் பின்னர் ஆண்டு வரையுமா நீ சொல்லி பாவம் செய்வோம் அப்படி செய்யாமல் இருக்கு அப்படின்னா ஒரு கனி உள்ள வாழ்க்கை இல்லாமல் மற்றவர்கள் பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அந்த ஆளுதான் பேசினார் மருத்துவமடைந்து திரும்பி வருகிறோம் என்ன செய்யணுமா பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருங்கள் கோபம் ரொம்ப போத்துட்டு வரும் சிலருக்கு இப்பவே அடிச்சு மண்டை உடச்சு குளசு போட்டிருமா அதை அப்படியே அமைதியாகிஸ்து சாந்தமும் மனத்தாழ்வியுமாக இருக்கிறார் அநேகர் அப்படிதான் நெஞ்சில் அடிப்பாங்க கதவுல முட்டுவாங்க நடப்பாங்க தாங்கிக் கொள்ளாத தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த வேதனை மித்தமாக அநேகம் வேறு காலம் எல்லாம் சோக்கேடுவங்களுக்கு காலம் எல்லாம் வியாதி ஒரு நாள் சோக்க இவங்க என்ன ஏசுனார கும்பிடறாங்க சொல்லி கனியேற்ற ஒரு வாழ்க்கை நிலை விடுகின்றனர் ஆகினால் பிரியமானவர்களே கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க வேண்டுமா இவைகளும் கனியுள்ளவர்களாக மாற்றும் என்று சொல்லி பரசுத்தாவி சொல்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம் சகோதரஸ் சகோதரத்தோடு அன்பையும் முந்தன வசனத்தோடு இச்சி அடக்கத்தையும் ஞானத்தோடு இச்சி அடக்கத்தையும் பொறுமையையும் பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியும் பொறுமையோடு கூட தேவ பக்தியும் பூட்டி வழங்குங்கள் என்று சொல்லி சுத்த பேசி சொல்லுகிறார் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா நம்ம பார்க்கிறார்கள் பிரஸ் வெள்ளையா கட்டிட்டு வரும்போது பக்தி உள்ள ஆட்கள் போலதான் தெரியுது கலர் கட்டா பழைய ஆள் தான் அப்படி இல்லாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் நம்மை பார்க்கும்பொழுது பக்தி உள்ளவர்கள் நம்முடைய பேச்சிலும் உடல்நடைகளிலும் பார்வையிலும் பழக்க பழக்கத்தில் எல்லாமே பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பக்தி உள்ளவர்கள் அதிகமாக பேச வீணான இடங்களில் நிற்க மாட்டார்கள் ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசகார உட்கார் படத்தில் கருத்து வேத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிறான் அவன் நீர்காலத்தில் இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அரசு தாங்கி தாவித சொல்கிறான் நமக்கு பழக்கம் எல்லாம் பாவிகளோடு உட்கார்ந்தெல்லாம் பரியாசக்காரனுடைய வீட்டில ஆலோசனை துன்மார் கடத்தில கடைசி கடைக்கிற நேரத்தில வீண் பொழுது போக்கிக்கொண்டு கடவுள ஆசிர்வதிக்கவில்லையே என்று நம்முடைய வார்த்தைகள் வருகின்றது கனியேற்ற ஒரு வாழ்க்கையாகி விடுகிறது அநேகருடைய வாழ்க்கை கனியேற்று செம்மையாக வைத்துக் கொள்ளாதபடி உள்ளவர்களை போல நடந்து கொள்ளாதிக்கு தேவபக்தி உள்ள ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி அலங்கரிக்க வேண்டும் என்று வேதனை எழுதியிருக்கிறது ஆனால் கிறிஸ்தவ சமுதாயம் அதெல்லாம் ஒத்துக்கொள்ளாது அப்படி எல்லாம் இந்த போலி பக்தி எங்களுக்கு அவசியம் இல்லை இப்படி இருந்தால் நன்மை செய்றதானே என்ன இப்படி போலியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறார்களே தவிர தேவபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை ஆகினால் தேவ பிள்ளைகளாகின வாழ்க்கையை அது வந்து சொர்க்கத்துக்கு மாத்திரம் தான் உதவுந்த உலகத்துக்கு உதவாது என்று கிறிஸ்தவ சமுதாயம் தள்ளி வைத்திருக்கின்றது உலக மக்களும் அதை வருத்த வைத்திருக்கிறார்கள் வேதம் இப்படி சொல்வதாக நம் வாசிக்கலாம் ஒன்பது நாலாம் அதிகாரம் எட்டாவது ஒரு உருவாசிப்போம் செல்ல முடியாது வாழ்க்கை அழியும் போது அழிஞ்சு போயிடும் வருவாக போகிறது அந்த வாழ்க்கை வாசிக்கலாம் தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் வாக்கு இதற்கு பின்வரும் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்ற செலுத்த பவுன் எழுதுகின்ற அலேலியா தேவ பக்தியானது அது இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக வாக்குத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லுவது ஆகினால் அருமையானவர்களே பக்தி உலவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியான தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறந்தளிக்கிற கூட்டத்தார் எழும்புவாள் என்று எழுதியிருக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம் அவர் வேஷமாக தேவனுடைய பக்தி உழவர்களை போல காட்டிக்கொள்ளாதபடி என்னுடைய வாழ்க்கையே தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்றது யாக்கோபு ஒன்னாமதி ஆறு இருபத்தாறு இருபத்தி ஏழு வசதி வாசிக்கலாம் பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பாள் என்று சொல்ல வாசிப்போம் வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் திக்க சுத்தமான பக்தியா இருக்கிறது உங்களில் ஒரு தன் நாவை அடக்காமல் தன் இறுதியை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் தேவபக்தி வீணாயிருக்கும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரை அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதே வாங்கி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று சொல்லி பக்தியுள்ள வாழ்க்கை தெரியுமா ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஆதரிப்பதும் உலகத்தால் கரைபடுத்தாதபடி உலகத்தில் எந்த தீமையை நாம் எதிர்பார்க்காதபடி உலக அசுத்தங்களை விட்டு விலகி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அதைத்தான் பக்தி வாழ்க்கை என்று சொல்லி ஞானிகள் தெரிந்து கொள்கிறார்கள் எல்லா மதத்திலும் ஞானம் இருக்கிறார்கள் அந்த உலகத்துக்கு ஏற்ற ஞானம் உடவர்கள் அவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தின் வேஷத்தை தெரிந்தவர்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள் அதுபோல இறை நாம் காணப்படாத உலகத்தால் கரைபடாதபடி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றதே இறைவனுக்கு மாத்திரம் பயந்து இறைவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை விரும்பாதபடி வாழ்கிற வாழ்க்கை தான் பக்தியுள்ள வாழ்க்கை என்று செல்வேதன் சொல்லுகின்றது அது ஒரு கனியுள்ள வாழ்க்கையாக இருக்கின்றது அமாலுயம் அவர்களை மற்றவர்கள் பார்க்கிறார்கள் எவ்வளவு சூழலிலும் வாழ்கின்றார்கள் நேர்மையாக வாழ்கிறார்கள் ஒழுக்கமாக வாழ்கிறார்கள் நாமும் ஆராதிக்கச் செல்வோம் என்று சொல்லி அநேக மக்களும் பின்பற்றி வர முடியும் அகினால் கனிவுள்ளவர்களாக ஆகிறோம் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றபடியினால் இவைகள் நிமிடத்தில் உண்டாகி பெருக வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் ரெண்டு பேரில் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று அப்படி அல்லாது அழிய போகும்போது அழிந்து கொண்டிருக்கிறது இந்த தேவ பக்தி உள்ளவர்கள் மாத்திரம்தான் அந்த அழிவுக்கு தப்பி வைப்பாள் என்று குறித்து எழுதும்பொழுது பேதறிவிதமாக எழுதுகின்றார்கள் விரைவிலே சிறுடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது மடமடவ என்று அகன்று போ அழிந்து போய் அழிந்துள்ள பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உலக இருக்க வேண்டும் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி இருக்க வேண்டும் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த விதமாக பரிசுத்தொள்ளுகின்றனர் அதாவது உலகம் அழிந்து போக போகின்றதே இந்த அழிவின்றி காக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மீட்பை சொல்லுகின்றார் சோதனை என்று அறிந்திருக்கிறார் அவர்கள் அடுத்து இந்த உலகம் அழிய போகும்போது நாம் எல்லாரும் காக்கப்பட வேண்டுமாம் அதற்கு ஒரு நீதி உள்ள பக்தியுள்ள வாழ்க்கையின் மடத்தில் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது இவைகள் எல்லாம் அழிந்து போகிறப்படினால் எப்படிப்பட்ட தேவபக்தியும் நடக்கும் என்று சொல்லி ஆவியான பிள்ளைகளாக மற்றவர்களை பார்க்காத உலகத்தினுடைய தப்பிவிட்டோமா உலகத்தால் கரைபடாதபடிக்கு ஆத்மா காக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து பார்த்து ஏழைகளுக்கு இறங்கி பக்தியுள்ள தேவபக்தி உள்ள சுத்தமான தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் கூறுகிறதற்காக ஆண்டவரை நாம் சோத்தரிப்பு கடைசியாக சகோதர சிநேகத்தில் நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது விசுவாசிகள் மத்தியிலும் வளரவில்லை தங்களுடைய சொந்த குடும்பம் சொந்த பிள்ளைகள் சொந்த உறவுகள் அது எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் பகமிருந்தாலும் பாசத்தோடு நாம் காத்துக் கொள்கின்றோம் சிறிய குறைகள் கண்டாலும் அதை வெறுப்பதும் அதை கைவிடுவதும் அவரிடத்தில் பழக மனம் இருப்பதும் இது எதை காட்டுகிறது சகோதரத்தில் எல்லாரும் அந்த ஒற்றுமை குரங்கள் காணப்படுமானால் நாம் சகோதர சிநேகத்தில் குறைந்திருக்கிறோம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார் ரெண்டு பேர் உண்ணாமதி காரணம் ஏழாவது உங்களை கனியேற்றவர்களாக இருக்க விட்டாது என்று சொல்லி பேர்த்து சொல்லுகின்றார் சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்க வேண்டும் குறைவாயிருக்கிறவர்களை மன்னித்து தேவனோடு கூட சேர்த்துக் கொள்வதும் தப்பி போன ஒரு பாவியை திருப்புகிறவன் திரளான பாவங்களை மூடி அவளை சொல்லி தேவன் தான் செய்கிறார் அவ்வளவுதான் ஒதுக்கி போவோமானால் சகோதர சினேகத்தில் என்ன சேர்ந்து தெரியுமா குறைந்து போய் விட்டுவோம் என்று சொல்லி வேதன் சொல்லுகின்றது அருமையான தேவன் அவர் ஒரே குடும்பமாக ஒரே சரீரமாக இருக்கிற மக்கள் மத்திலே நாம் இன்னும் அன்பு தாட்சியுடைய இருப்போமானால் நாம் கனியற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியான சொல்லுகிறார் பேசுகிற கடினமான வார்த்தைகள் ஏளனமான வார்த்தைகள் ஒருவரை குறித்து குறைவா சொல்கின்ற வார்த்தைகளை பிற அத்துமாக்கள் பார்த்திருந்து உலகிலே வேதனைப்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் உங்களோட ஒரு ஆள் நிற்கிறார் என்ன நினைக்கிறார் நீங்க நினைப்பீங்க ரெண்டு கொடுத்துட்டோம் ரெண்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனா மற்றவர்கள் அதை வருத்தமாக சொந்த சபை ஒரே சரீரமாக இருக்கிற ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகின்றோம் இயேசு மீட்கப்பட்டிருக்கின்றோம் அவர்களே அபிஷேகத்தில் இருக்கின்றார் அப்படி இருந்தும் அவளை பகைத்து வெறுத்து பேசக்கூடிய மனநிலை இருக்கிறது என்று சொல்லி எண்ணும் பொழுது நம் கனியற்றவர்களாக ஆகிவிடுகிறோம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் அருமையான தேவ ஜனமே நம் கனிவுடையவர்களாக இருப்பதற்கு சகோதர சிநேகம் கூட்டி வழங்க வேண்டும் என்று ஆவியான நூற்றி முப்பத்தி சங்கீதம் ஒன்று முதல் மூணு வரை வசனத்து வாசிக்கும் பொழுதுவாத குறைவாக இருப்பதற்கும் வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கும் சகோதரர் வாசிக்கலாம் இதோ சகோதரர் ஒருமைத்து வாசம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடுகிறது கட்டிடுகிறார் ஆசிர்வாதம் தாவிக்குறிவன் தெரியுமா சேர்க்கின்றது உடைக்க வேண்டுமே அதற்கு ஒரு பெரிய ஆயுதமாக சகோதரர்களுக்குள்ளே பகமே ஏற்படுத்தும் பொழுது ஒருவரை ஒருவரை குறைவாக சொல்ல முடியாத கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதத்துக்கு தூரமாகிவிட முடியும் என்பதை அறிந்து சாத்தான நாட்களை அநேகரை பயன்படுத்துகிற காலமாக இருக்கின்றபடி நாள் சகோதர சிநேகத்திலே கூட்டி வழங்க வேண்டும் என்று அவியான சொல்லுகின்றார் உலகத்தாரின் சொல்லவில்லை சகோதரர்களை சக ஊதிரர்கள் ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்கள் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்கிற மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவியானவர் சொல்கிறார் ஒரு சரீரம் பாடு ஒரு அவையும் பாடுபட்டால் இன்னொரு அவையும் சேர்ந்து பாடுபடுவான் அதான் சகோதர சிநேகம் நம்ம கை கால தனித்தனி அவயமாக இருக்கிறது அந்த மாதிரி சரத்தில் நம்ம இல்லாத தனித்தனி அவயவங்களாக ஒருவருக்கு ஒரு ஒரு அவயங்களாக இருக்கின்றோம் ஒருவருக்கொரு ஒரு உதவியாக இருப்பதற்காக அவயவங்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகின்றது அந்த உதவியாக இருக்கின்றவர்கள் இதமாக பகைவிரலாக மாறிவிடுவார்கள் ஆனால் இந்த சரீரத்துக்கு சோக்கேடு விடுகின்றது அப்படி ஆகியிருப்பதற்கு மிக காரணமாக இருப்போமாக ஆவியக்குரிய வாழ்க்கைகள் கொஞ்சம் கூட ஆராய்ந்து பார்த்து நம் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எண்ணி இறமக்களின் செம்மையாக வளர வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக் கொள்கிறேன் ஒரு அவையம் அகிமைப்பட்டால் எல்லா அவையங்களும் சந்தோஷப்படும் என்று சொல்லி இருக்கிறது ஒரு அவையும் அகிமைப்பட்டு அடுத்த அவையத்துக்கு புறாமை இருக்கின்றது அதை முகத்திலே காட்டுகிறோம் பேச்சிலே காட்டுகிறோம் நடைமடையிலே காட்டுகின்றோம் தூரமாக போகிறோம் ஏன் இவங்க என்ன விஷயம் என்று சிலர் உணர்கிறார்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் இந்த ஒற்றுமை குறைவை சாத்தானவை பயன்படுத்துகிறார் அதனால் திருச்சி பெரும்புள்ளாகி நாம் மிகவும் கவனமாக அடிக்கடி வார்த்தைகள் சபை நடைபெற சொல்லப்பட்டுக் அப்படியானல் இந்த பிளின் இடத்தில் இருக்கிறது இந்த வார்த்தைகள் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் மிகவும் கவனமாக ஒரே அவயங்களாக இருக்கிறதை அறிந்து சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்குங்கள் உங்களை கனியேற்றவர்களாக இருக்காது சகோதரர் ஒருமித்து வாசம் அனுபவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கின்றது ஊற்றப்பட்டு அவன் தாடிகளே அவருடைய படிக்கோப்பாக இருக்கிறது கற்றிடுகிறார் ஒருமனப்பட்டு சகோதரத்தில் ஐக்கியமாக கூடி ஆராதித்த பொழுது கூடியிருந்த இடம் அசைந்ததாம் விண்ணப்பினற்றுரியடைய தப்பிதங்களை இன்னும்ன்ன போனால் நம்முடைய தப்பிதங்களை பரமபிதா மன்னிக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார் ஆகினால் தேவதில் மிக தெளிவடைவராக இருக்க வேண்டும் திருச்செமின் ஆசிர்வாதத்திற்காக அநேக ரமது மூலமாக ஆசிர்வாதத்தை ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நாம் கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுகின்றார் எப்படி இரண்டாம் அதிகாரம் பதினொன்னாவது சிலருக்கு தங்களுடைய அந்தஸ்துக்குரியவர்களை மாத்திர நேசிப்பார்கள் ஏழைகளை படிப்பறியாதவர்களை பேதையான மக்களை அதிகமாக நேசிக்க மாட்டார்கள் அவளை கண்டால் எரிச்சல் வரும் அவளை அவளை பேசினாலே சிலருக்கு பிடிக்கிறது இல்லை என் தெரிமா அந்த ஏற்றத்தாள் உலத்தில் இருக்கிறது என்பதை காட்டுகின்றது அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் எப்படி ஏற்றுக்கொண்டார் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் இது அவர்களை அவர் சகோதரர் சொல்ல வெட்கப்படாமல் உங்களுடைய நாமத்தையின் சகோதரருக்கு அறிவித்து உங்களுடைய நாமத்தையின் சகோதரருக்கு அறிவித்து உங்க துதி பாடுவேன்டையா இருப்பேன் என்றும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லித்தானே எழுதி வைத்திருக்கிறார் செய்யப்படுகிறவரு உண்டாயிருக்கிறபடி நான் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெள்கப்படவில்லை இயேசுநாதின்படி வெள்கப்படவில்லை அவர் தேவகுமாரன் மாமிசத்தின்படி யூதகுலத்தில் தோன்றியவர் ஏழையான மோசமான சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட மக்களையும் அவர் நேசித்தார் வீட்சித்தார் என்று வைத்திருக்கிறார் அது காரணம் என்ன தெரியுமா எல்லாரும் பிதாவினால் உண்டாயிருக்கிறார்கள் சொல்கிறார் நானும் பிதாவினால் உண்டாயிருக்கிறேன் இவர்களும் அந்த பிதாவினால் உண்டாயிருக்கிறார்கள் ஆகினால் இவர்கள் எல்லாரும் எனக்கு சகோதரர்களாக இருக்கிறார் என்று அவர் சொல்லுகின்றார் அருமையார் கெட்டு போன சமுதாயத்தை பார்த்து ஏசப்படி மக்களை பார்த்து நம் ஏளனமாக எண்ணி கொடுக்குறைகளை பெரிதாக எண்ணி உள்ளத்தில் வெறுத்து தள்ளுவோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாகவில்லை என்பது உங்களுக்கு அறிவித்துக் நாம் கனி கனி எடுப்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம் ஆகினால் சகோதர சிநேகம் அதிகமாய் கூட்டி வழங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது கடைசியாக அன்பையும் கூட்டி வழங்குங்கள் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இப்படி இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை கர்த்தரா அறிவிலே வீணரும் கனியேற்றவர்களாக இருக்க விட்டாது என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றார் அன்பு அது ரொம்ப பிரதானமானது எல்லா பிரமாணங்களிலும் அன்பு பிரதானமானது என்று சொல்லி இருக்கிறது அந்த அன்பை கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆகிய அதிகாரம் முப்பத்தி நாலாவது வாசிக்கும் பொழுது அது ஒரு புதிய பிரமாணத்தை இயேசுனாதர் தருகிறார் என்று சொல்லி எழுதி இருக்கின்றது போல நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒரு புதிதான கட்டளை கொடுக்கிறேன் பழைய பழைய மனு மக்கள் மீது அன்பு செலுத்திருக்கிறபடியால் நீங்களும்டத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற புதிய கட்டளை நான் உங்களுக்கு அந்த புதிய கட்டளை மீறிவிட்டு நியாய பிரமாணத்தை கை கொள்வதற்கு பலரை இறங்கி போகிறார் இதை கை கொள்ளும் பொழுது எல்லா பிரமாணத்தை கை கொண்டு விடுகிறோம் என்று சொல்லிதான் சொல்லுகின்றது ஆகினால் அருமையான தேவ ஜனமே அன்பை கூட்டி வழங்குங்கள் நம்ம நேசிக்கிறோம் நாமளும் நேசிக்கிறோம் அது பாவிகளும் அப்படி செய்கிறார்கள் கொடுத்தால் உங்களுக்கு ஜம்ந்திக்க ஏற்றுக்கொள்ளார் அதனால் அருமையான தேவ ஜனமே அன்பை அதிகமாக வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார் யோகான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வாசிக்கும் பொழுது இயேசு நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்னுடைய சொல்லுகின்றார் நீங்கள் பைபிளை படித்து பிரசங்கம் பண்ணுகிறதுனால அழகாக நாட்டியம் பாட்டு பாடுகிறனால இயேசு நாடு சீசல் சொல்லி அறிந்து கொள்ள மாட்டார்கள் கூத்தாடியில் இருந்து சொல்லி போவார்கள் அவ்வளவுதான் சில நினைக்கிறார் இப்படி எல்லாம் பாடினால் ஆடினால் நம்மளை நிறைய பேர் ஏற்றுக்கொள்வாள் என்று எண்ணி எல்லா இடத்துல ஆட்டமும் அறிந்து கொள்ளப்படுவீர்கள் வாழ்க்கை இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஒருவர் ஒருவர் நேசிக்கிறார்கள் ஒருவர் பேரில் ஒரு அன்பாக இருக்கிறார்கள் ஒரு கஷ்டத்தை ஒருவர் சுமக்கிறார்கள் ஒருவருடைய தவறுகளை ஒருவர் மன்னித்து விடுகின்றார்கள் நேசுகிறார்கள் சகோதரத்தில் வாழ்க்கை சிறக்குமானால் அறிந்து கொள்வார்களாம் ஆகினால் அருமையான தேவ ஜனபே நம் கனி ஒடிவுகளாக இருக்க வேண்டும் என்று அவிய விரும்புகின்ற இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை தேவனை அருகின்ற அறிவிலே வீணர்களும் கனியற்றலுமாக இருக்க விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சியடக்கத்தையும் இச்சியடக்கத்தோடு பொறுமையையும் பொறுமையோடு கூட தேவபக்தியையும் தேவபக்தியோடு கூட சகோதர சினேகத்தையும் கூட அன்பையும் கூற்றி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் உங்களை கனியற்றவளாக இருக்க விட்டாது என்று சொல்லி ஆவியான அவர் சொல்லுகின்றார் ஆம் பெரிய மாணவர்களே காலமாக இருக்கின்றது நமது மூலமாக ஏராளமான மக்கள் இரவு நிலத்திற்கு வர வேண்டும் என்று ஆண்டு வர விரும்பி இருக்கிறார் குணாதிசயங்களை வீட்டிலே போய் படித்து பாருங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து அவர்களை சரி செய்து கொண்டு வரும் காலங்களிலே எல்லாரும் கருவுளவலாக மாறுவோம் கர்த்தனுடைய தோட்டம் மிகவும் சிறப்பாக மாறிவிடும் நம்முடைய நேசர் தோட்டத்துக்குள்ளே உலாவி புதியவர்களும் பழவிகளும் ஆகிய கனிகளை பூசித்து நம்மோடு கூட மகிழ்ந்து கழி கூறுவார் என்பதை தேவசமுத்திர அறிவித்துக் கொள்கின்றோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமை மறுபடி நாம் எல்லாரும் கருத்தர சோத்தரிக்கலாம்